வணக்கம் நேயர்களை நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு இந்தியாவின் முதலாவது பயணிகள் ரயில் சேவை பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இலங்கையில் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்ட முறை அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிக பழமையான ஐஸ் ஹாக்கி மைதானமான பாஸ்டன் அரங்கம் இன்று தொடங்கப்பட்டது இந்த அரங்கம் இன்றளவும் அந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹேரியர் குவிம்பி எனும் பெண் ஆங்கில கால்வாயை விமானத்தில் கடந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாலியன் நகரில் நடந்த படுகொலையை கண்டித்து மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு உண்ணான்ப இருந்தார் ஆயிரி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்கேரியாவின் தலைநகர் சோபியாவில் செயின்ட் நெட்டேலியா தேவாலயத்தில் கம்யூனிஸ்டுகள் தாக்கியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டு ஐநூறு பேர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது அகதிகளை ஏற்றிச் சென்ற கோயா என்ற ஜெர்மனியின் கப்பல் ஒன்று சோவியத் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதில் ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 இருபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நாசாவின் அப்பல்லோ பதினாறு விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு கந்து கூறி வீரேசலிங்கம் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சர் பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கையின் தேசிய தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்பர்ட் ரைட் முதன் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லி சாப்லின் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுபத்திரன் ஈழத்து முற்போக்கு இலக்கிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மூ நாராயணா இந்திய நடிகர் மற்றும் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி சந்திரசேகரன் இலங்கை வாழ் இந்திய தமிழர்களின் அரசியல் தலைவர் தொழிற்சங்கவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சலீம் மாலிக் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாரா தத்தா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரிச்சர்ட் நியூட்ரா ஆஸ்திரிய அமெரிக்க கட்டிட கலைஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவா லோகநாதன் பல்கலைக்கழகத்தில் கொல்லப்பட்ட இந்திய அமெரிக்கர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சந்திரபோஸ் சுதாகரன் இலங்கை ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சார்லஸ் புரூசன் ஜிப்ரால்டர் அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் சிரியா விடுதலை நாள் என்று மேலும் குறை வாய்ஸ் உலக குரல் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை